நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமும் துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் நண்பலமேலும் தவளை சொறியை போக்கக்கூடிய எளிய மருந்து என்னென்னு பாங்க தவளை சொறி விட்டமின் ஏ டெபிஷியன்சியால கை முட்டி கால்முட்டி முதுகுக்கு பின்புறம் மார்பக பகுதிகளில் வரும் பொதுவாக சின்ன குழந்தைங்களுக்கு தான் அதிகமா வரும் தயிர் மோர் பால் முட்டை கீரை எடுத்துக்கிறவங்களுக்கு இது அதிகமா வராது பனித்துளி செடி புல் எல்லாம் இருக்கு அந்த பனி துளியை எடுத்து தவளைச்சொறி மேல வந்தாலும் அப்படி இல்லைன்னா பனி துளியோட எலுமிச்சம் சாறு கலந்து நன்றாக குழைத்து தவளைச்சொறி மேலே தடைய வச்சிருந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து குளித்து வந்தாலும் தவளை சொறி நீங்கி விடும் என்னென்னீர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளே மீண்டும் சந்திப்போம்